திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கண்டியோர் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் வானவர் தானவர் வைக்கல் மலர் கொணர்ந்திட்டு இறைஞ்சி தானவர் மால் பிரமன் அறியாத தகைமையினால் ஆனவன் நாதி புராணன் ஓடிய வன்றி காணவனை கண்டியூரண்டவான தொழுகின்றதே வானமதியும் வாழரவும் புனலோடு சடைத்தான மதுவன வைத்துழல் வான் தழல் போலுருவன் காணமரியொன்று கையுடையான் கண்டியூர்த ஊனமில்வேதமுடையானை நாமடியுள்குவதே பண்டங்கருத்ததோ கையுடையான் படைத்தான் தலையை உண்டங்கருத்ததும் ஊரோடு நாடவை தான் அறியும் கண்டங்கருத்தமிடருடையான் கண்டியூரிருந்த தொண்டற்பிரானை கண்டீரண்டவான தொழுகின்றதே முடியின் முற்றாததொன்றில்லை எல்லாமுடன் தானுடையான் கொடியமுற்ற விடையேறியோர் கூற்றொருபாலுடையான் கடியமுற்றனை நோய்களைவான் கண்டியூர்தான் அடியுமுற்றார் தொண்டரில்லை கண்டீரண்டவானவரே பற்றியோரானை உரித்தபிரான் பவளத்திரள் முற்றும் அணிந்ததோர் நீருடையான் முன்னமே கொடுத்த கற்றங்குடையவந்தான் கண்டியூறிருந்த குற்றமில்வேதமுடையான கூறுவதேம் போர்பனை யானையுரித்தபிரான் பொறிவாயரவம் சேர்ப்பதுவானத்திரைகடல் சூழுலகம் இதனைக் காப்பது காரணமாக கொண்டான் கண்டியூறிருந்த கூர்ப்புடை ஒள்வாள் மழுவனை யாமண்டூறுவதே அட்டது காலனை அாய்ந்தது வேதமார் அங்கமன்று சுட்டது காமனை கண்ணதனாலே தொடர்ந்தெரிய கட்டவை மூன்று மெரித்த பிரான் கண்டியூறிருந்த குட்டமுன் வேதப்படையனை மண்டர் கூறுவதேம் அட்டும் ஒலி நீரணிமதியும் மலரானவெல்லாம் இட்டு பொதியுஞ்சடைமுடியான் இண்டை மாலையங்கை கட்டும் அவரது தானுடைய கண்டியூறிருந்த கொட்டும் பறையுடை கூத்தனை யாமண்டர் கூறுவதே மாய்ந்த ந தீவினை மங்கின மருகி விழ தேந்தன பாவம் செருக்ககில்லாம் நம்மை சென்றனங்கை காய்ந்த பிரான் கண்டியூரெம்பிரான் அங்க மாறினையும் ஆய்ந்த பிரான் அல்லனோம் அடியேனையாட்கொண்டவனே மண்டி மலையை எடு மத்தாக்கி அவ்வாசுகியை தண்டியமர கடைந்த கடல் விட கண்டருளி உண்ட பிரானன் ான் அஞ்சொளித்தபிரான்டி கண்ட பிரான் நல்லோ கண்டியூரண்டவானவனே சுவாமி வீரட்டேஸ்வரர் அம்பாள் மங்கை நாயக்கி அம்மை திருச்சிற்றம்பலம்